வணக்கம் லட்சணியின் நித்தம் ஒரு இன்று என்று முத்தாக உதிர்கிறது ராபர்ட் டி கியோஸ்கி அவர்கள் எழுதியுள்ள ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் எந்த ஒரு பள்ளிக்கூடமும் குழந்தைகளை யதார்த்த வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறதா நன்றாகபடி அப்போதுதான் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் உனக்கு மிக அதிக சம்பளத்துடன் கூடியதும் பெரும் சலுகைகள் உடையதுமான வேலையும் கிடைக்கும் என்று என் பெற்றோர்கள் கூறுவதை கேட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரே ஒரு இலக்கு இருந்தது அதாவது என் அக்காலுக்கும் எனக்கும் கல்லூரி படிப்பை கற்பிக்க வேண்டும் என்பதுதான் அது அதன் மூலம் எங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் வெற்றி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டும் என்பதற்காக அவர்கள் இலக்கை அப்படி வலித்துக் கொண்டார்கள் இறுதியில் நான் என் பட்டப்படிப்பை முடித்தேன் அதிக மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் முதுகலை பட்டம் பெற்று கல்லூரியில் இருந்து வெளிவந்தேன் வகுப்பு மாணவிகளிலேயே அதிகமான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் வரிசையில் முதன்மையானவர்கள் ஒருவராக இருந்தேன் என் பெற்றோர்கள் தங்களுக்கு தாங்களே நிர்ணயித்துக் கொண்ட இலக்கை அடைந்து விட்டார்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடைந்த மிகப்பெரிய வெற்றி அது வர்த்தக கணக்கு செய்து தரும் ஒரு பெரும் ஸ்தாபனங்களில் ஒன்றில் என என்னை அவர்களுடைய திட்டத்தின்படி தொழில் செய்ய வேலைக்கு சேர்த்து விட்டார்கள் நிரந்தரமான வேலையும் வழக்கத்திற்கு மாறாகவே சற்று குறைவான வயதிலேயே ஓய்வு பெறலாம் என்ற வசதியும் என்னை கவர்ந்தன என்னுடைய கணவர் மைக்கேலும் அநேகமாக அதே போன்ற வழியையே பின்பற்றினார் நாங்கள் இருவருமே கடுமையான முயற்சியை வழக்கமாக்கிக் கொண்ட அல்லது அத்தகைய ஒரு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் எங்களுடைய குடும்பச் சூழல் ஒன்றும் அவ்வளவு டாம்பிகமானது அல்ல சொற்ப காலத்தை ஓட்டிக் ஆனால் எங்களது சிறப்பம்சமே கடுமையான உழைப்பில் என்றறிக்கும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது மைக்கேலும் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அந்த உயர்வை மாணவராக இருமுறை பெற்றவர் முதலில் ஒரு பொறியியல் வல்லுநராக பெற்றிருந்தார் அதற்கு பிறகு சட்டம் பயின்ற பொழுது பெற்றார் சட்டங்களைப் பற்றிய விதிகள் அனுசரிக்கப்படுகின்றனவா என்பதை பார்க்க ஒரு சட்ட வல்லுநர் நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார் அவருடைய எதிர்காலம் சீராக அமைக்கப்பட்டுவிட்டது என்று தோன்றியது தொழிலில் வளர்ச்சிக்கான பாதை தெளிவாக்கப்பட்டுவிட்டது என்று தோன்றியது சற்று குறைவான வயதிலும் கூட அவர் ஓய்வு பெறலாம் என்றும் கணிக்கப்பட்டது எங்களுடைய தொழில்களில் நாங்கள் மிகவும் வெற்றியடைந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்தபடி எதுவும் ஓகோ என்று அமைந்துவிடவில்லை நாங்கள் இருவருமே அடிக்கடி வெவ்வேறு நிறுவனங்களுக்கு மனு செய்து எங்கள் நிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் சரியான காரணத்திற்கே அவ்வாறு மாற்றிக் கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு என்று எந்த ஓர் ஓய்வூதிய திட்டத்தையும் மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் எவ்வளவில்லை நாங்கள் செய்த சேமிப்புகளினாலேயே எங்களுடைய ஓய்வூதியம் உருவாகி கொண்டிருந்தது எங்களுடைய திருமண வாழ்க்கை மிக வெற்றிகரமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் இதை எழுதி கொண்டிருக்கும் பொழுது எங்கள் இரு குழந்தைகள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்றனர் இன்னொரு குழந்தை உயர்நிலைப் பள்ளியில் படிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறான் நகரத்திலேயே மிக உயர்ந்த நிலையில் உள்ள பள்ளியில் அதிக செலவு செய்து நல்ல கல்வி கிடைக்குமாறு செய்திருக்கிறோம் என் குழந்தைகளில் ஒருவன் பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு வந்து சேரும் பொழுது பள்ளிப் படிப்பு தனக்கு சளி பூட்டுவதாக இருப்பதாகவும் படிப்பு கொஞ்சம் கூட பிடித்தமில்லாமல் போய்கொண்டிருப்பதாகவும் சொன்னார் போதுமுடா சாமி என்ற உணர்வு மேலிட்டதாக சொன்னான் வாழ்க்கையில் நான் உபயோகப்படுத்தப்படாத பாடங்களை எல்லாம் நான் ஏன் கற்க வேண்டும் என்று தன் எதிர்ப்பை தெரிவித்தான் தீவிரமாக சிந்திக்காமல் உடனே நான் நல்ல மதிப்பெண்களை நீ எடுக்கவில்லை எனால் எப்படி நுழைய முடியும் என்று நான் கல்லூரி படிப்பு படிக்கப் போகிறேனோ இல்லையோ நிச்சயம் பணக்காரனாகத்தான் ஆகப் போகிறேன் என்றான் கல்லூரி படிப்பு படித்து ஒரு பட்டதாரியாகவில்லையானால் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கப் போவதில்லை என்று என் பயத்தை வெளியிட்டேன் ஒரு தாயின் கரிசனத்தோடு அதைச் சொன்னேன் நல்ல வேலை ஒன்றை நீ தேடிக்கொள்ளவில்லையானால் நீ எப்படி பணக்காரனாகப் போகிறாய் என்றும் கேட்டேன் சூழ் கொட்டிவிட்டு சளிப்பூட்டும் படிப்பினால் பாதிக்கப்பட்டவனாக தலையைச் சாய்த்தான் இதற்கு முன்பும் பல தடவைகள் இத்தகைய உரையாடல்கள் நடந்திருக்கின்றன தலையை சாய்த்து கண்களை உருட்டினான் ஒரு தாயின் கவலையை வார்த்தைகளால் தெரிவித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவையெல்லாம் அவன் மீது எந்தவித தீவிர தாக்கமும் கொண்டு வந்ததாக தெரியவில்லை துடிப்பான இளைஞனாகவும் மன உறுதிப்படைத்தவனாகவும் இருந்தபொழுதும் பெற்றோர்களிடம் பணிவாகவும் மரியாதையுடனும் நடந்து கொண்டிருந்தவன் அவன் இதை பாருங்கம்மா இப்பொழுது அவன் சொல்வதைக் கேட்க என்னை தயார்படுத்திக் கொண்டேன் இந்த காலத்தோட நாம் ஒட்டி போய் என்ன செய்யலாம் பாருங்க உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க பணக்காரர்களையே மிக அதிகமான பணத்தை சம்பாதிப்பவர்கள் கல்வியினால் உயர்ந்தவர்கள் இல்லை மைக்கேல் மெடனாவையும் பாருங்கள் பில்கேட்ஸ் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலிருந்து பாதியிலேயே வெளியே வந்தவர் அவர்தான் மைக்ரோசாப்ட் என்ற பிரம்மாண்டமான நிறுவனத்தை உருவாக்கியவர் இன்றைக்கு அமெரிக்காவின் பணக்காரர்களேயே மிக உயர்ந்தவர் அவர் இன்னமும் அவர் தனது முப்பதுகளையே கடக்கவில்லை எனக்கு தெரிந்த ஒரு பேஸ்பால் விளையாட்டு வீரர் நான்கு மில்லியன் டாலர்கள் ஒரு வருடத்திற்கு சம்பாதிக்கிறார் ஆனால் அவர் மனநோயாளி என முத்திரைத்தவர் எங்களிடையே நீண்ட அமைதி நிலவியது என் பெற்றோர்கள் எனக்கு என்ன புத்திமதிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தனோ அதையே நானும் என் மகனுக்கு செய்து கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது எங்களை சுற்றி இருக்கும் உலகம் நன்றாக மாறிவிட்டிருக்கிறது நல்லா படி நல்லா மார்க் வாங்க நல்லா பாஸ் பண்ணி சொந்த உத்தியோகம் தேடிக்கும் சிறந்த கல்வி பயிற்சியும் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதுமே இனிமேலும் வெற்றிக்கு அடிக்கற்களாக இருக்கப் போவதில்லை இதை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை எங்கள் குழந்தைகளைத் தவிர வேறு எவர் கண்களுக்கும் இந்த உண்மை ஏன் புலப்படவில்லை என்று தெரியவில்லை மீண்டும் தொடரும் நன்றி வணக்கம்